வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அனு கீர்த்தனா சிறந்த மனிதர் எவரும் வீணாக வாழ்ந்தவர் இல்லை ஆம் சிறந்த மனிதர் எவரும் வீணாக வாழ்ந்தவர் இல்லை என்கிறார் தாமஸ் கார்லை